வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா வீணான விரயம் வேதனை தரும் வெறுமைக்கு வழிவகுக்கும் ஆம் வீணான விரயம் வேதனை தரும் வெறுமைக்கு வழிவகுக்கும் என்கிறார் தாமஸ் புல்லர்